ஹதீஸ் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு அபு மதாதார் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது லுஹர் தொழுகையின் முதல் இரண்டு ரகாதுகளில் அல்ஹிந்த் அத்தியாயத்தையும் வேறு இரண்டு அத்தியாயங்களையும் நபி சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதுவார்கள்